நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த தித்திக்கும் தீபாவளி திருநாளில் தாங்களுக்கு அக காட்சி படைப்பு கலை பற்றி உங்கள பகிர்ந்துக்கிற அதாவது இந்த முன்னோர்கள் சொல்லுவாங்க கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் எதிர்காலத்தை பத்தி கனவு காணுங்கள் லட்சிய கனவு காணுங்கள் இலக்கை அடையலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இலக்கை அடைவது எப்படி என்பது இந்த அகக்காட்சி படைப்பு கலை மூலம் தாங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த கலையை தெரிந்து கொள்ள போகலாமா வாருங்கள் நேயர்களே உலகத்தில் எது எப்படி நடக்கிறது என்பது அது நம் வேலை அல்ல அது இறைவனின் திட்டம் இறைவனின் திட்டத்தை இறைவன் ஒருவனே அறிவார் எது என்பதில் காட்டப்படும் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக எப்படி என்பது வெளிப்படும் அதாவது நாம் எது என்ன நடக்கிறது அப்படி என்று சிந்திக்கும் பொழுது இறைவன் ஏன் இதை நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் அதன் மூலம் நம்ம எது நடப்பதை அதை நலம் பெற நடத்தி முடிக்கலாம் எப்படி என்பது இறைவன் கட்டளைக்கு இந்த பிரபஞ்சம் வஞ்சபுதங்களை இறைவன் கட்டி அழுகிறார் ஆதலால் அவருடைய எல்லைக்கு நம்மளால் போக முடியாது அவருக்கின்றால் உங்களுடைய கனவை நீங்கள் சுருக்கமாகவும் விரைவாகவும் இணக்கமாகவும் சென்றடைய வழியை பிரபஞ்சம் அறியும் அதாவது உங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கறத பிரபஞ்சத்திட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆசையை அடைய பிரபஞ்சம் வழி கொடுக்கும் இந்த பஞ்சபூதங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட்டால் அந்த பிரபஞ்சம் எப்படி அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் திகைப்பையும் உண்டு கொண்டும் இங்குதான் இயற்கையின் மாயாஜாலங்களும் அற்புதங்களும் நிகழ்கின்றன நாம் அகக்காட்சி படைப்பை மேற்கொள்ளும் பொழுது ஐம்பூதங்களையும் நம் களத்திற்குள் கொண்டு வருகிறோம் என்பதை இரகசியத்தை போதிக்கும் ஆசங்கள் அனைவரும் உணர்ந்திருந்தனர் நம்முடைய சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இதை உணர்ந்தார்கள் அதை தான் நம்மளுக்கும் சொல்லிட்டு சென்றிருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் மனதிற்குள் காட்சியை கண்டு உணர்வு பூர்வமாக உணரும் இக்கணத்தில் அதை உண்மையிலேயே உடைமையாக்கி கொண்டிருப்பது போல் உணரும் நம்பிக்கை தளத்திற்கு நீங்கள் உங்களை எப்படி என்பது குறித்து துளிகுட கவலையின்றி இறுதியில் கவனத்தை செலுத்தி அதை உணர்வு உணர்வதன் மூலம் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அதாவது நம்மெல்லாம் இறைவனுடைய படைப்பு நாம் இறைவன் மேல விசுவாசமா இருக்கணும் எது நடந்தாலும் இறைவன் நடத்தினாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் அதாவது உங்கள் மனதில் இருக்கும் காட்சி வந்து ஏற்கனவே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது அது ஏற்கனவே ஓடி முடிஞ்சிருக்கும் உங்கள் உணர்வும் வந்து இறைவனுடைய இயக்கத்துப்படித்தான் நடக்குது உங்கள் உணர்வும் அவ்வாறே இயங்குகிறது உங்களது மனமும் உங்களுடைய இருத்தலும் அதை ஏற்கனவே நடந்து முடிந்து முடிந்துவிட்ட நிகழ்வாகவே கருதுகிறன் ப்ரீ ரெக்கார்டு எல்லாமே ரெக்கார்ட் நம்ம பிறக்கும் போது எல்லாத்தையுமே record பண்ணி அனுப்பி விட்டுறாரு அதான் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கலையை படைத்து நம்மளுக்கு அனுப்பிடுறாரு அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எவ்ரி ஒன் பார்ன் அஸ் அ பொட்டன்சியல் ஜீனியஸ் அதுதான் நம்மளுடைய அக படைப்பு கலை ஏற்கனவே நம்ம இறைவன் நமக்கு போட்டத நம் வாயிலாக நம்முடைய பிரபஞ்சம் தெரிஞ்சோம்னா அந்த இலக்கை நம்மளால் இந்த அகக்காட்சி படைப்பு மூலம் அடைய முடியும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை நம்ம வள்ளுவஞ்சலிகா முயற்சி திருவனையாக்கம் அப்படி இல்லை முயலுங்கள் முயலுங்கள் முயலுங்கள் வெற்றி இலக்கை அடையும் வரை முயலுங்கள் இந்த தீபாவளி திருநாளில் உங்களை சந்தித்ததில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நான் சிங்கப்பூரில் இருந்து கிருஷ்ணன் மனோரன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேர்களே என்னுடைய கதை பிடித்திருந்தால் அந்த கமன் பகுதியில் இருந்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யவும் அது என்னை மென்மேலும் மெருகூட்ட பயன்படும் ஒரு கருவியாக இருக்கும் என்பது எனக்கு ஐயமில்லை நன்றி வணக்கம்